வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காவது செய்திச் சென்னை மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தடை ஆன்லைன் லாட்டரி அமோகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்னை பாயஸ் இல்லத்தில் மக்கள் மன்றம் மகளிர் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ரஜினி ஆலோசனை நடத்தினார் கர்நாடகத்தில் அமையும் புதிய அரசுடன் சுமூகமாக பேசி ஜூன் மாதம் பெற வேண்டிய காவிரி நீரை பெற தவறினால் திமுக மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரத்தில் ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார் என்று அமைச்சர் எஸ் வேலுமணி விமர்சித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது மெரினாவில் நினைவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அருகே உள்ள பாரதி சாலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் கூடி இணைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினர் கர்நாடக அரசியல் விவகாரத்தில் ஆளுநர் பாஜகவுக்கு பதினைந்து நாள் அவகாசம் அளித்தது கேலி என்று ரஜினி கூறியுள்ளார் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது இந்திய செய்தி கர்நாடக முதல்வராக பதவியேற்கும் முன் டெல்லி செல்லும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவர் எச் டி குமாரசாமி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காதி முன்னாள் தலைவர் சோனியா காந்தியையும் சந்தித்து பேச உள்ளார் ஊழல் நிறைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் தெலங்கானாவும் நான்காவது இடத்தில் ஆந்திராவும் இருப்பதாக ஆய்வு தெரிய அரசு நலத்திட்டங்களுடன் ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்கும் திட்டத்துக்கு கிராமப்புறங்களைச் சேர்ந்த எண்பத்தி பேர் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புக்கு உளவு பார்த்த வழக்கில் இந்திய தூதரக முன்னாள் அதிகாரி மாதுரி குப்தாவுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை டெல்லி நீதிமன்றம் வழங்கியது பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு வந்ததையொட்டி பாதுகாப்பு காரணங்களால் இன்டர்நெட் சேவை ரத்து செய்யப்பட்டது மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டது தவறாக வழி நடத்தப்படும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சீர்குலைந்து கிடக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அயல் நாட்டு செய்திகள் ராணுவ அதிகாரி உட்பட வடகொரியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் கடல் வழியாக தென்கொரியாவுக்கு தப்பிச் சென்றனர் மலேசியா முன்னாள் பிரதமரிடம் ஊழல் வழக்கு தொடர்பாக பொது விசாரணை நடத்த அவரது மனைவி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர ஆலோசகர்கள் வாரிய உறுப்பினர்களாக இரண்டு இந்தியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இங்கிலாந்து இளவரசர் ஹாரி மற்றும் மெகன் மார்கில் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது சிரியாவிலிருந்து வெளிநாட்டு படைகள் விரைவில் வெளியேறும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருக்கிறார் கியூபா தலைநகர் ஹவானாவில் இருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் தீப்பிடித்து விடுத்துச் சிதறியது இதில் பயணம் செய்த பேர் பலியாகி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் அணு ஆயுதங்களை அழிக்கும் ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கவில்லை என்றால் கடாபின் நிலைதான் வடகொரிய அதிபர் கிம்முக் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதை அந்நாட்டு சுகாதார மையம் உறுதி செய்துள்ளது முதநிலை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் கர்நாடக தேர்தல் முடிந்தபின் தொடர்ந்து ஏழாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலையை அரசு எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன இன்னும் ஐந்தாண்டுகளில் எலக்ட்ரிக் கார்களுக்கான சார்ஜிங் மையத்துக்கான தேவை அதிகரிக்கும் என ஏபிபி நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி டி கே ஸ்ரீதர் தெரிவித்தார் இந்துஸ்தானி முன்னிலிவர் நிறுவன இயக்குநர் குழு தலைவர் ஹரீஷ் மன்வானி டாடா சன்ஸ் இயக்குநர் குழுவில் இணைந்திருக்கிறார் இறக்குமதி பொருட்களுக்கான வரி தொடர்பாக அமெரிக்கா மீது உலக வர்த்தக அமைப்பிடம் இந்தியா புகார் அளித்துள்ளது Facebook பயனாளிகள் தகவல்களை முறைகேடாக பயன்படுத்திய இங்கிலாந்தைச் சேர்ந்த அரசியல் ஆலோசனை நிறுவனமான கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகார்ட் திபால் நோட்டீஸ் அளித்துள்ளது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட OnePlus 6 சிக்ஸ் ஸ்மார்ட் போன் மும்பையில் அறிமுகம் செய்யப்பட்டது பேங்க் ஆப் இங்கிலாந்தின் பொறுப்புக்கு விண்ணப்பிக்கவில்லை என்று ரிசர்வ் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் பிரிவில் வரும் அப்டாக் நிறுவனம் தன்னுடைய செயலியை தமிழில் வெளியிட திட்டமிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது தொலைத்தொடர்பு பயனாளிகள் தங்களது சேவை நிறுவனங்களை மாற்றுகையில் புதிய சிம் கார்டு வாங்க தேவையில்லை இ சிம் கார்டு முறைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது புதிய சிம் கார்டு வாங்குவதற்கும் இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது விளையாட்டு செய்திகள் டெல்லி மொரோஷா மைதானத்தில் நடந்த ஐ பி போட்டியின் முக்கியத்துவம் வாய்ந்த ஐம்பத்தி லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து பிளே ஆப் கனவை தகர்த்தது டெல்லிஸ் திரைச்செய்திகள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் தன்னை தன்னை இரும்பு கூண்டுக்குள் மல்லிகா ஷராவத் அடைத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது லைகா தயாரிப்பு நிறுவனத்துடன் விஷால் கூட்டு வைத்திருப்பதாகவும் தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடித்ததாக கூறும் விஷால் அவர்களை அடையாளம் காட்டாமல் ஆதரவளிப்பது ஏன் எனவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் பவானியர் மற்றும் கவிஞரும் இயக்குநருமான மேக்னா குல்சார் எழுதிய திரை ராசி கோலமாவு கோக்கிலா படத்துக்காக போதை மருந்து விற்கும் பெண்ணாக நடித்துள்ளார் நயன்தாரா ஹரீஷ் கல்யாண் ஜோடியாக தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் ஷில்பா மஞ்சுநாத் இச்சொரு நச்சினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு யோசனை பொது அறிவுக்குவியல் நித்தங்கள் முத்து சமைகள் சமைகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற உன்னதமான ஒழிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்